நட்டினை சரவடிக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு வந்து நடந்துட்டு ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார் நடத்தி முடித்ததுக்கப்புறம் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஏன்னா மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் உடனே ஒரு மாணவன் வந்து எந்திரிச்சான் சார் நீங்கள் நடத்தின பாடத்தில் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னான் உடனே ஆசிரியர் வந்து ஏண்டா அப்படின்னு கேட்டார் ஏன்னா நீங்க வந்து நடத்தின பாடம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிட்டு சார் அதனால எனக்கு சந்தேகமே வரலன்ட்டு சொன்னான் அப்புறம் உன்னர்மானம் வந்து எழுந்திரிச்சான் சார் எனக்கும் சந்தேகம் எதுவுமே இல்லை சார் நீங்க நடத்தின பாடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆசிரியர் வந்து ஏண்டான்னு கேட்டார் ஏன்னா நீங்க எனக்கு நடத்தின பாடத்த எதுவுமே புரியவே இல்லை சார் அதனால எனக்கு சந்தேகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இந்த இடத்துல நாம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் இந்த உலகத்துல எல்லாம் ஒருத்தனுக்கு சந்தேகம் வராது அதே மாதிரி எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது ஆனா அறகுறையா புரிஞ்சுகிட்டவனுக்குத்தான் அடிக்கடி சந்தேகம் வரும் இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற மூன்று வகை மனிதர்கள் நன்றி வணக்கம்